வணக்கம் நட்டினியின் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது செய்தி சேவை பிப்ரவரி மாதம் முதல் தேதி தைத்திங்கள் நாள் வியாழக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்ட ஒரு போக்குவரத்து ஊழியர்களின் ஏழு நாள் சம்பளத்தை பிடித்தம் செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தொழிற்கல்வி பயிலும் ஏழை மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித் தொகை இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளார் மலேசியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மணலை அரசே பொறுப்பேற்பது குறித்து பதில் தர உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் அட்டைகள் தொடர்ந்து வழங்கப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் சோமாஸ்கந்தர் சிலை முறைகேடு தொடர்பாக தேடப்படும் தபதி முத்தையா வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்று இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் தெரிவித்துள்ளனர் எனினும் அவரை கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது காவிரி நீரை பெறுவதற்காக கர்நாடக முதல்வரை சந்திக்க முதல்வர் பழனிசாமி முடிவு செய்துள்ளது காலம் தாழ்ந்த முடிவானாலும் வரவேற்கத்தக்கது என்று எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் மேலும் இச்சந்திப்பில் அனைத்து கட்சியின் பிரதிநிதிகளையும் இடம்பெற செய்ய வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தைத்தறித்துறைக்கு 5 சதவீதம் ஜி எஸ் டி விதிக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது என அமைச்சர் ஒ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் டெல்லி மற்றும் காஷ்மீர் பகுதிகளில் நேற்று மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது இதனால் மக்கள் அச்சமடைந்தனர் காவிரி நதிநீர் பங்கீடு வழக்கில் வரும் பிப்ரவரி இருபத்தி தேதிக்குள் இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது போபர்ஸ் ஊழல் வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் அளித்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சிறப்பு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்வதற்கு போதிய ஆதாரங்கள் உள்ளதாக சிபிஐ தெரிவித்துள்ளது பணக்கார நாடுகள் பட்டியலில் இந்தியா ஆறாவது இடத்தில் இருப்பதாக புள்ளி ஒன்று தெரிவிக்கிறது நாடாளுமன்ற அலுவல்களை முடக்கும் வகையில் செயல்படுவது மக்களுக்கு செய்யும் நம்பிக்கை துரோகம் என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலத்தில் ஐம்பது லட்சம் மதிப்புள்ளோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது மும்பையில் நடிகர் ஷாருக் கானின் பண்ணை இல்லத்திற்கு வருமான வரித்துறையினர் சீல் வைத்துள்ளனர் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஐ என் எஸ் கரஞ்ச் நீர்மூழ்கி கப்பலின் சோதனை ஓட்டம் நேற்று மும்பையில் நடத்தப்பட்டது மழை வரும் முன் அணை கட்டுப்போம் மழை வரும் நீரை தேக்கி வைப்போம் குளிர்ச்சியடையாதிகளுக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக ஐ நா பாதுகாப்பு கவுன்சில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆப்கானிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளுக்கு முன்பாக தென்கொரியா ஏற்பாடு செய்திருந்த கலாச்சார விழாவில் பங்கேற்க போவதில்லை என வடகொரியா அறிவித்துள்ளது அணு ஆயுதம் மூலம் அமெரிக்கா மீது வடகொரியா இன்னும் சில மாதங்களில் தாக்குதல் நடத்தக்கூடும் என அமெரிக்க உளவு பிரிவு எச்சரித்துள்ளது சவுதி அரேபியாவில் ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக கைது செய்யப்பட்டிருந்த முன்னூற்றி எண்பத்தி ஓரு பேரில் இன்னும் ஐம்பத்தி ஆறு பேர் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பனாமா ஆவண ஊழல் வழக்குடன் தன் மீதான கூடுதல் வழக்கை இணைப்பதற்கு பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் ஆட்சேபம் தெரிவித்து தாக்கல் செய்திருந்த மனுவை அன்னாட்டி நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது ஏமன் நாட்டில் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள அந்த நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமான ஏடனில் அதிபர் மாளிகையை பிரிவினைவாத படையினர் சுற்றி வளைத்துள்ளனர் ஆப்கானிஸ்தானில் தொடர் தாக்குதல்களை நிகழ்த்தி வரும் தாலிபான் பயங்கரவாதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்போவதில்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் வணிகச் செய்திகள் உலகில் புகழ்பெற்ற இரண்டு மிகப்பெரிய இருசக்கர வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் ியாவுக்கு வர இருக்கின்றன அவை மின்சாரத்தில் இயங்கும் பைக் மற்றும் பெட்ரோல் எத்தனால் இரண்டிலும் இயங்கும் பைக் என இரண்டு விதமான பைக்குகளை இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்த உள்ளன என அமைச்சர் நிதின் கட்கரி தகவல் வெளியிட்டுள்ளார் ஆன்லைன் ரயில் டிக்கெட் முன்பதிவுக்கு சேவை கட்டணம் தள்ளுபடி செய்ததால் வருவாய் இருபத்தி ஆறு சதவீதம் குறைந்துள்ளது நடப்பு இதுவரை பொதுத்துறை நிறுவனங்களின் பங்கு விற்பனையில் LIC, அறுபதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது SBI Life Insurance நிறுவனத்தின் மூன்றான் காலாண்டு நிகர லாபம் இருபத்தி ஒரு அதிகரித்துள்ளது பிரபல கால் டாக்ஸி நிறுவனமான ஓலா நிறுவனம் ஆஸ்திரேலியாவில் தனது சேவையை தொடங்க உள்ளது விளையாட்டுச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான டி டுவெண்டி உலகக்கொப்பை கிரிக்கெட் போட்டிகள் முதன்முறையாக மகளிர் மற்றும் ஆடவர் இரண்டு பிரிவிலும் ஆஸ்திரேலியா நாட்டில் நடத்தப்படவுள்ளது தேசிய சீனியர் டேபிள் டென்னிஸ் போட்டிகளில் எட்டாவது முறையாக தமிழக வீரர் சரத் கமல் பட்டம் வென்றுள்ளார் வரும் அக்டோபர் மாதம் ஆடவருக்கான ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடர் மஸ்கட்டில் நடைபெறும் என ஆசிய ஹாக்கி சம்மேளனம் அறிவித்துள்ளது இந்திய ஒபன் பேட்மிண்டன் தொடரின் பிரதான சுற்றில் விளையாட இந்திய வீரர் ஜெய்ஸ் தகுதி பெற்றுள்ளார் திரைச் செய்திகள் ஈரானிய இயக்குநர் மஜித் மஜித்தியின் இயக்கத்தில் இஷான் கட்டார் மாலவிகா மோகனன் நடிப்பில் உருவாகியுள்ள படம் பியாண்ட் தி கிளவுட்ஸ் ஏ ஆர் இசையமைத்துள்ள இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மும்பையில் நடைபெற்றது விஜய் சேதுபதி பகத் பாசில் சிம்பு ஜோதிகா ஐஸ்வர்யா ராஜேஷ் என மிகப்பெரிய நட்சத்திர கூட்டத்தை வைத்து மணிரத்னும் புதிய படத்தை இயக்க உள்ளார் இப்படத்தின் ஃப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன விஜயின் மகள் திவ்யா சாக்சா தற்போது ஆறாம் வகுப்பு படித்து வரும் இவர் தந்தையை போலவே அருமையாக பாடும் ஆற்றலை பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கிரியேட்டிவ் என்டர்டைனர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறுவனம் சார்பில் தனஞ்சயன் தயாரிக்கும் படம் மிஸ்டர் சந்திரமௌலி இப்படத்தில் கார்த்திக் மற்றும் கௌதம் கார்த்திக் முதல் இணைந்து நடிக்கின்றனர் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்திச் சேவைகள் அணுதினமும் அமுத தமிழில் அறுசுவை நிகழ்ச்சிகளை சுவைத்த மகிழ் டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நற்றினை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்